வணக்கம் நித்தம் ஒருமுத்து என்று வீட்டின் உள்ளே இருந்து பார்க்க முடியும் என யாரும் நினைத்துக்கூட பார்த்திருக்க முடியாது ஆனால் ஒருவர் அப்படி செயல்பட முடியும் என நினைத்து செயல்படுத்தினார் அவர் மற்றவர்கள் எளிதில் காணுமாறு மின்காந்த அலைகள் மூலம் ஒருவரை உயிரோட்டம் உள்ளவர்கள் நேரில் காட்டினார் இதை ஆரம்பத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை கண்டுபிடித்தவரின் பெயர் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது ஆனால் அவர் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்பு அனைவர் மத்தியிலும் மிக விரைவில் பிரபலமானது சாதாரண மனிதர்களுக்கு இது ஒரு அரிய கண்டுபிடிப்பாகும் இது ஒரு அற்புத மனிதரின் கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் தான் ஜான் லோகி பியார்ட் ஆவார் தொலைக்காட்சி பெட்டியின் முன்பு நாம் உட்கார்ந்து மிகவும் சந்தோஷமாக அதை பார்க்கிறோம் ஆனால் கண்டுபிடித்தவர் எப்போதும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவராகவே இருந்தார் ஜான்ட் ஆகஸ்ட் பதிமூன்று ஆயிரத்தி எண்ணூற்று எட்டாம் ஆண்டு ஹெலன்பர்க் எனும் இடத்தில் ஸ்காட்லாந்தில் பிறந்தார் இவர் குழந்தை பருவத்தில் நோய் வைப்பட்டு இருந்தார் உரிய வயதில் பள்ளியில் சேரவில்லை இருப்பினும் இவருக்கு புதியவைகளை கண்டுபிடிக்கும் ஆர்வம் பனிரெண்டாவது வயதிலேயே ஏற்பட்டது அவரே தொலைபேசி கருவியை அமைத்து இணைப்பு கொடுத்தார் ஊர்ந்து செல்லும் பொம்மை மற்றும் போட்டோ படத்தில் மேம்பாடு போன்றவற்றை செய்தார் இவர் ராயல் தொழில்நுட்ப கல்லூரியில் தன் படிப்பை முடித்தார் இவர் படங்களை கம்பி இல்லாமல் அனுப்பி மீண்டும் அதை படமாக மாற்றிக் காட்டும் முறையை கண்டுபிடிக்க வேண்டும் என ஆசைப்பட்டு ஆய்வை செய்து இவருடைய பரிசோதனையை சமையல் அறையிலும் படுக்கையறையிலும் செய்து எந்த பலனும் கிட்டவில்லை ஒரு நாள் சைக்கிள் விளக்கில் பயன்படுத்தப்படும் இரண்டு லென்ஸ் டார்ச் லைட் ஒரு பழைய மின்சார மோட்டார் பழைய ரேடியோ ஒயர் பழைய ரேடியோ ஒயர் பசை ஆகியவற்றை கொண்டு ஒரு கருவி செய்தார் ஆனால் தான் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை இருப்பினும் ஒரு அரை மீட்டர் தூரத்தில் படத்தின் நிழல் தெரிந்தது பின்னர் காகிதத்தால் செய்யப்பட்ட படத்தின் வாய் கண்கள் திறந்து மூடுவது போல் தம்பி இல்லாமல் ஒளி அலைகள் மூலம் ஒளிபரப்பு செய்து காட்டினார் இதுதான் முதன்முதலாக பொதுமக்கள் முன்னிலையில் தொலைக்காட்சி பற்றிய செயல் வழக்கமாகும் இதனால் இவரை ஒரு கார்டூன் விஞ்ஞானியாக ஏற்றுக்கொண்டனர் அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதன்முதலில் மனிதனின் உண்மையான முகத்தை தொலைக்காட்சியில் காட்டப்பட்டது மேலும் பல அபிவிருத்தி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி அன்று பத்திரிகையாளர்கள் முன்பு விளக்கிக் காட்டினார் இதனால் இவர் ஒரு நாள் இரவுக்குள்ளே உலகம் முழுவதும் பிரபலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு லண்டனில் மக்கள் ஒரு அறையில் உட்கார்ந்து படங்களை பார்க்கும்படி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லண்டனில் ஒரு ஒளிபரப்பு நிலையத்தை ஏற்படுத்தி ஒளிபரப்பு செய்தார் இது என்ன மந்திரமா மக்கள் பலர் பார்த்து ஆச்சரியப்பட்டனர் படத்தை சிறு சிறு ஆயிரக்கணக்கான துகள்களாக மாற்றப்பட்டு காற்றின் மூலம் மின்கார்ந்த அலைகள் வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் நமது வீடுகளில் உள்ள ஆன்டனா மூலம் பெறப்பட்டு நாம் காட்சிகளை காண்கிறோம் இந்த அற்புதமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை பியாடு நமக்கு ஏற்படுத்திக் கொடுத்தார் பியாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பதினான்கில் காலமானார் அவர் இறப்பதற்கு முன்பு அவருடைய கனவான வண்ண தொலைக்காட்சி ஒளிபரப்பும் நினைவானது நன்றி வணக்கம்